ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு நிகரே இல்லாத சர்வேசா நோ ஒன் லைக் ஹேம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி திருப்பாடல் பொதுவாக நாம் சங்கீதம் என்று சொல்லுவோம் ஆனால் திருப்பாடல் என்கிற பதத்தை நாம் பயன்படுத்துவது அதிலும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக்கடவுது மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கின்றன நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி அதை கண்டு அதிர்ந்தது கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகின சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகின்றன சகல மக்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள் சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள் சியோன் கேட்டு மகிழ்ந்தது கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் கழிகூர்ந்தார்கள் கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்துவிடுங்கள் அவர் தம்முடைய பசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கின்றன நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் இன்றைய மனப்பாட வசனம் ஒன்று பேதரு ஒன்று பதினைந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் பரிசுத்தராகிருங்கள் just as the one who called you is holy be holy yourselves in all your conduct and manner of living கடவுள் సర్వ வல்லவர் సర్వ வியாபகர் సర్వ జ్ఞాని அன்புள்ளவர் 마രാదவர் பரிசுத்தர் ஆனால் வேதத்தில் உள்ள தொழுகை பாடல்கள் எதிலும் மும்முறை சொல்லப்பட்டுள்ள கடவுளுடைய குணாதிசயம் அவரது பரிசுத்தமே இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டிலும் இன்னொன்று புதிய புதிய ஏற்பாட்டிலும் உண்டு ஏசாயா கண்ட தரிசனத்தில் சேராபீன்கள் எனும் விண்ணக வாசிகள் ஒருவரையொருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என குரல் எழுப்பினார் ஏசாயா ஆறு மூன்று யோவானுக்கு கிடைத்த விண்ணக தரிசனத்தில் நான்கு உயிரினங்கள் சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என இடையராது சொல்லிக் கொண்டிருந்தன வெளிப்படுத்தல் நான்கு எட்டு எபிரேய மொழியில் பரிசுத்தர் என்று இருமுறை சொன்னால் மகாபரிசுத்தர் என்று பொருள்படும் மும்முறை அதை சொல்லுவது அதற்கு மிஞ்ச முடியாத உச்ச நிலையை குறிப்பிடுகிறது கிரேக்க மூலமொழி பிரதிகள் பலவற்றில் பரிசுத்தர் என்னும் சொல் வெளிப்படுத்தல் நான்கு எட்டில் ஒன்பது முறை வருகிறது ஆம் தேவனது அத்தனை குணாதிசயங்களிலும் தலை தூக்கி நிற்பது அவரது பரிசுத்தமே இசரவேலர் செங்கடலை தாண்டி சென்றது அற்புதங்களில் எல்லாம் அற்புதம் ஆறுகள் அவ்வப்போது வற்றுவதுண்டு ஆனால் கடல் ரெண்டாய் பிளந்ததை கேள்விப்பட்டதுண்டோ கடல் நடுவில் காய்ந்த தரையில் அவர்கள் அற்புத பவனி சென்றதை அடுத்து மோசேயும் இசரவேல் மக்களும் ஆண்டவருக்கு அழியா பாடல் ஒன்று பாடினர் அப்பாடலின் உச்ச கருத்து அதின் நடிவில் இதோ கர்த்தாவே தேவர்களில் உமக்கு நிகரானவர் யார் பருசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் யாத்திராம பதினைந்து பதினொன்று பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் எகிப்தியர் மற்றும் வேற்றினத்தவரின் தெய்வங்களை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருந்தனர் ஆனால் ஏகோவாவாகிய கடவுளிலோ அவர்கள் இணையற்றதொன்றை அதாவது பருசுத்தத்தை கண்டனர் வேதத்தில் வெளிப்படுத்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளவாறு தேவத்துவத்தின் திருத்துவத்தை நாம் விசுவாசிக்கிறோம் அதாவது திரியேகத்துவம் ட்ரினிட்டி ஆஃப் காட்ஹேன் கடவுள் ஒருவரே அவர் பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய கடவுள் பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள் என்று மூன்று இருக்கின்றன, GOD the Father, GOD the Son, and GOD the Holy Spirit. ஒவ்வொருவரும் பூரண பரிசுத்தர் தமது பிரதான ஆசிரியர் ஜீபத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிசு தமது பிதாவை பரிசுத்த பிதாவே என்று அழைத்தார் யோவான் பதினேழு பதினொன்று அவளது வயிற்றில் பிறக்க போகும் கடவுளின் குழந்தை பரிசுத்தம் உள்ளது என்ற படுமென்று தேவதூதன் மரியாலிடம் அறிவித்தான் லூக்கா ஒன்று முப்பத்தி திருத்துவத்தின் மூன்றாம் நபரின் பெயரே பரிசுத்த ஆவியானவர் என்பதே இறையேலல் என்றாலே தியாலஜி என்றாலே அது பரிசுத்தரின் அறிவு எனவேதான் நீதிமொழிகள் ஒன்பது பத்திலே வாசிக்கிறோம் பரிசுத்தரின் அறிவே அறிவு தரங்கம்பாடியைச் சேர்ந்த நா சாமுவேல் ஐயர் அவர்கள் கீர்த்தனையில் இயற்றிய ஒரு பாடலில் இருந்து ஒரு கவி பரம் தன்னில் நீர் பரிசுத்தர் மா பரிசுத்தர் மா பரிசுத்தரே பரனே சேனை பரனே என்று பகிர்ந்தே பார்க்கும் அளவும் மூவாட்களாய் ஒரு வஸ்துவாய் மூலோகமும் ஆளும் வரா தந்தை சுதநாவியே தினமுதுதி உமக்கே சகோதரி சாராள் நவரோஜி அழகாக பாடினார்கள் தூங்கன் ஏ பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே துதிகளுடன் காவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம் நிகரே இல்லாத சர்வேசா தீகளும் ஒளி பிரகாசா நிகரே இல்லாத சர்வேசா நோ ஒன் லைக் ஹேம் உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் மகாபரிய தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த என்று உம்மை போற்றி பாடி புகழ்ந்து புகழ்ந்து உமக்கு முன்பாக தலை வணங்குகிறோம் உமை கும்பிடுகிறோம் ஆண்டு உமக்கு முன்பாக பணிகிறோம் ஆண்டு கர்த்தாவே பரிசுத்தத்தில் உமக்கு இணையாதவர் யார் பரிசுத்தத்தில் உமக்கு நிகரானவர் யார் கர்த்தாவே பரிசுத்தமான ஒரு தேவன் அசுத்தமான அருகதையற்ற எங்களை அணைத்து உம்முடைய பரிசுத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றி நீரே உடைய பாதங்களுக்கு முத்தம் கொடுக்கிறோம் நீரல்லவா தேவன் இதுவல்லவோ அன்பு கர்த்தாவே எங்களுடைய நடத்தை எல்லாவற்றிலும் சிந்தையிலும் எங்கள் சொல்லிலும் எங்கள் செயலிலும் எங்களால் முடிந்தவரை கர்த்தாவே பரசுத்திற்காக நாங்கள் போராடி பரசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் நீர் எங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற பரசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் எந்த விதத்திலும் அவரை துக்கப்படுத்தி விடாதபடி அவரை அவித்து விடாதபடி அவரோடு ஒத்துழைத்து உங்களுடைய திவ்ய சுபாவத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி எங்களுக்கு தந்த வாக்கு தத்துவங்களை உரிமை பாராட்டி கர்த்தாவே பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உமது பருசுத்த பிழையாகிய இயேசுவின் நாமத்தில் இருந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே ஆமேன்